அவர்கள் அதற்கவர் ஆம் என்றார் நீங்கள் அதை எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று நாங்கள் கேட்டோம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தாடி அசைவதிலிருந்து இதை அறிந்து கொள்வோம் என ஹபாபர் அலி அல்லாஹூன் அவர்கள் பதிலளித்தார்